தேவண்டு பரிசு நாமத்திற்கு மைமோண்டாவதாக தேவனிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும் அன்பாயிருக்கிறவர்களிடத்தில் தேவன் வாசமாயிருப்பார் கற்பனைகளை கை கொள்கிறவர்களிடத்தில் தேவன் அன்பாயிருக்கின்றார் ஜீவனை கொடுக்கிற அன்பை விட மேலான அன்பு இல்லை கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்பது பற்றி இப்பொழுது புதிய இஸ்லேமின் தலைமையும் அப்போ பாஸ்டர் எஸ் ஏசுதாசன் அவர்கள் வேதத்தின் ஆதாரத்துடன் சிறப்பு செய்தி ஆற்ற வருகின்றார்கள் யாவரும் கேட்டு தேவாசிர்வாதம் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கின்றோம் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக நறுபடியும் இந்த வாரத்தின் முதலாளித்தாளிலே தேவருடைய திருச்சபையாக சேர்ந்த ஆண்டவராய் தேவனுக்கு ஒரு பெருசு ஆராதனை எடுக்க மகாபரிசுத்தரை பரிசுத்தோடு நம்மை ஆராதிக்க தெய்வ நமக்கு அருளின் நல்ல கருவைக்காக நமது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோமாக கலை நாட்கள் இருந்த மக்கள் மாண்டு பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் எத்திலேயோ நமக்கு அருள் இருக்கிற நாம் நினைவு கூர்ந்து இந்த ஆண்டவராகி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஹலையலுயா ஹலையலுயா ஆண்டவராகி தேவருடைய வார்த்தை சொல்கிறது அதாவது மனிதன் செய்த நற்கிரிகளை மறந்து போவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று எழுதியிருக்கிறது தேவன் அப்படி இருக்கிறார் மனிதர்களாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் பிழைத்திருப்பதோ இந்த மகாபரியின் மீட்பை நாம் பெற்றிருப்பதோ ஆண்டவருடைய மகாபரிய கிருவை அவர் அன்புமாக இருக்கிறபடினால நாம் அவர்கள் அன்பு செலுத்த வேண்டும் அன்று நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அனைத்து சீடர்கள் இருந்தார்கள் விசேஷமாக அதாவது தாம் அனுப்புகள் நடத்திற்கு போகும் தம்மோடு கூட இருக்கும் பனிரெண்டு பேரை விசேஷமாக அப்போ சவர்களாக தெரிந்து கொண்டார் என்று நாம் காணுகிறோம் இவர்கள் எல்லாருமே எல்லாத்தின் மத்தியிலையும் ஆண்டவரிலே ஒரே ஒரு சீசன் மாத்திரம் அன்பும் புரிந்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது கலையிலா இயேசுக்கு அன்பாயிருந்த சீசன் என்று அவரை விசேஷமாக எழுதியிருக்கின்றது அதைத்தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம் அன்பை நாம் இன்று தியானிக்க வேண்டும் அந்த அன்பு ஒரு மனித இருக்குமா எலுமிச்சம்பளத்தை ஒன்றாக வைத்துவிடும் அன்பு ஒரு மனித உண்டாயிட்டால் அவர்களுக்கு ஒரு சக்தியும் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் விழுகிறது எழுந்திருக்கிறது எழுந்திருக்கிறது கொஞ்ச நாள் காணாமல் போகிறதும் ஆலயத்தில் சந்தோஷமா இருக்கிறது துக்கமாயிருக்கிறதும் இப்படி மாற்றி மாற்றி வருவதைய காரணம் என்ன என்றால் இயேசுவின் அன்பு நம்முடைய உள்ளத்துல இன்னும் சரியாக பெருக்கெடுக்கவில்லை என்றுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது அது இன்று நாம் இவர்களை கவனிக்கிற அப்பஸ்தலாகிய யோகானுடைய பெருங்குணத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம் அவர் தேவனுக்கு அன்பாயிருந்த சீசன் ஆன அப்படினால அவர் எங்கே இருந்தார் என்று நாம் இங்கே காணலாம் யோகான் சுன்சீசம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை ஒரு ஒரு இந்த சமயத்தில் அவருடைய சீசனில் இயேசுக்கு அன்பானவா இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார் இயேசுக்கு அன்பாயிருந்த சீசன் இயேசுவின் மார்பில சாயந்து கொண்டிருந்தோம் உட்கார்ந்து கொண்டு அப்பா சூழர்கள் தான் அவர்களும் ஊழியக்காரர்கள் தான் இவர்களே அதை ஒரு விசேஷத்தோணம் இவரில் இருந்தது என்று நாம் காணவில்லை என்ன விசேஷத்த குணம் என்றால் அதாவது அந்த அன்புடைய என்ன சொல்கிறார் அவரை பார்க்காம இருந்துவிட மாட்டார் அவரது கொஞ்சம் கூட தனியாக உணர்ந்திருந்தார் இடத்தில் ஒரு வார்த்தை ஒருவன் என்ன காட்டி மே வாசிக்கும்போது அங்கே நான் பார்க்கின்றோம் அதாவது என்னை உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொல்லொண்டிருக்கும் போதுதான் இங்கே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது அந்த சமயத்தில் அதாவது அப்போ அன்பா இருந்தோசன் அவருடைய மார்பலே சாய்ந்து கொண்ட முகத்தை பார்த்துக் கொண்டே இருந்தார் மற்ற சீசர்கள் என்ன அன்பாயிரம் சொல்லி இதனுடைய நம்பியில் யாரு அதாவது ஆண்டவரை காட்டிக் கொடுப்பார்கள் அவ்வளவு பெரிய துரோகி நமக்குள்ள இருக்கிறார்களா என்று கேளு என்று யார் சொன்னார்கள் இந்த அன்பாயிரம் சீசனி கேட்டார்கள் அருமையான தேவையான அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை ஒருவன்பாயிருந்தார் தேவன் வந்து வாசம் பண்ணுவார் என்று அன்புகின்றோ அவரிடத்தில் தேவனுடைய குடியிருப்பு அங்கே உண்டு என்று நாம் காணுகிறோம் கூட சொல்லும் போது சொல்லுகிறார் நான் பிரியமான செய்கிறவன் அவர் என்ன அவர் மார்பலே சாய்ந்து கொண்டிருக்கின்ற கற்பனைகளை கை கொள்கின்றார்களோ அவர்கள் இயேசுவோடு இருக்கிறவர்கள் அவர்கள் இயேசு மார்பலே சாய்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கற்பனை கை நானும் இயேசுரை அன்பு கூறுகிறேன் என்று சொல்வது அவர்களால் கட்டளை அடையாள அவைகள் காண்பிக்கிறது என்று நாம் காணுகிறோம் இன்று கிறிஸ்தவ மண்டலங்கள் எத்தனையோ வகையில் போய்விட்டு பாருங்கள் அன்பு கூறுகிறேன் என்று எத்தனையோ பக்தி வழிபாட்டு அது அது மட்டும் தேவன் ார்கள் வார்த்தளை நிறைவேற்றுகிறவர்களே அவரில் அன்பு கூறுகிறார்கள் அவரை மதிக்கிறார்கள் அவரை களப்படுகிறார்கள் என்று பொருள் என்று வேதம் சொல்கின்றது நாங்கள் ஒரு கிராமத்துக்கு சென்றிருந்தோம் ஊழிய கருளை கிராமத்திற்கு அங்கே சென்றிருந்த போது ஒரு கதவுக்கு வீட்டில் எங்களை பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் விசுவாசி அவர் சொன்னார் எங்களுடைய வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர் ரொம்ப பக்தியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களோடு இல்லை அவர்கள் வெறுப்பே இருக்கிறார்கள் தகுதி இல்லை எனக்கு தேவைசல்விடைய படம் உருவ படம் இருக்கிறது உள்ள இப்போ கதவு கறக்கிறதுக்குள்ள பார்த்து கேட்டார்கள் இல்ல சில காலெல்லாம் தேஞ்சு போயிருக்கு ரொம்ப தேஞ்சு ஒடிக்கிற மாதிரி இருக்குது வாங்கும் போதே இப்படிதான் வாங்கியிருந்ததா இல்லையா வாங்கும் போது எல்லாம் உருவமா தான் எங்க அப்பா இயேசுவன் மேல ரொம்ப அன்புள்ளவர் எங்க அப்பா இயேசுவன் மேல அன்பு உள்ளவர் என்று காண்பிப்பதற்காக அவர் என்ன பண்ணுவார் என்றால் அதாவது விட்டை விட்டு வெளியே சாமி பூட்டி அவரை வைக்கும் போதும் அப்படி ஒரு தடை தொடடுவார் அவர் சாவி வைத்துட்டு போவார் வரும்போது சாவி எடுத்து வீட்டை கணக்க வரும்போதும் ஒரு தடவை தடவி தடவி இத்தனை வருஷமாக அந்த சிலையுடைய காலை தடவி ஒடிந்து விடும் என்று தெரியாது இப்படிப்பட்ட அன்பு இன்றைக்கு மக்கள் ஏராளமாய் பெருகிக் கொண்டிருக்கின்றது அருமையானவர்களே இப்படிப்பட்ட அன்புடையவர்களை ஆண்டவர் தேடவில்லை இதனால் கீழே அன்பு கூறுகிறவர்கள் மெய்யா இயேசுவில் அன்பு கூறுகிறவர்கள் எத்தனை பேர் தேவடம் கால அளவுக்குள்ளே இன்று நான் வந்திருக்கிறோம் ஆண் தேவிட பிள்ளைகளே நமது ஆண்டவராகி தேவன் நாம் அவர்களை முன்பு அன்பு செலுத்தவில்லை அவன் முன்பு அன்பு செலுத்தினார் நான் பாவிகளாயிருந்த போது நல்லவர்களாயிருந்த போது அல்ல நாம் விழுந்து போன ஆதாமியாக ஒவ்வொரு நாடியும் அவருக்கு நான் வேறு அவர்களுடைய முழுமையான அன்பை நம்மளே செலுத்தினார் என்று வேதம் சொல்லுகின்றது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் நம்ம அன்பு அந்த அன்பு யாருடைய உலகிலே இருக்கின்றதோ ஐயோ என் பூவிலிருந்து நம்முடைய ஜீவனை கொடுத்திருக்காவிட்டார் அவர் மறித்திருக்காவிட்டார் அவர் வந்து உலகத்தில் வந்திருக்காவிட்டால் என்னுடைய கதி எக்கதி நிலைமைத்து வைத்திருந்தார் அவர் செய்த தவறின் மூலமாக மாற்றிவிட்டானே இப்படிப்பட்ட நானும் இருந்தேன் கொடுக்கப்படுகிற அவர் என் மேல் மறுக்குறத்தின் மேல் என்னுடைய அன்பை பாராட்டினால் அல்லவா இன்று ஒரு மகிழ்ச்சி உள்ள எனக்கு ஒரு நம்பிக்கை உள்ள ஜீவியோ என் வாழக்கூடிய ஒரு அருமையான சாக்கியம் பாக்கியம் எனக்கு அதன் மூலமாய் கிடைத்தது நினைவு கூறுகிறவர்கள் தான் அதிலே கை கூறுவார்கள் கொஞ்ச நேரம் கிடைத்தாலும் அங்கேதான் போயிருக்கிறார்கள் நட்பு என்று சொல்லும் போது நாளைக்கு கிராமஸ்வர பிறந்து வளர்ந்தவர்கள் விவசாயிகள் குடும்பத்தில் அடுத்தபடிய கண்ணி வா வயல போய் பயிர் பூச்சிகளை பார்ப்பார்கள் இந்த அன்பெல்லாம் அவர்கள் அங்கே இருந்தாலும் மனிதனுக்கு எதன் மேல் அன்பு இருக்கின்றதோ எதன்மேல் பாசம் இருக்கின்றதோ இன்றைய நிலையில பாசம் பற்றுதல்களும் வேறு வகையாக ஆகிவிட்டது காணுகிறோம் அன்பு எங்கெங்கேயோ போய்விட்டது என்று நாம் காணுகிறோம் அது மாயமான அன்பு அந்த அன்பு கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் ஏமாற்றம் அடைந்து போய்விடும் என்று நாம் காணுகிறோம் ஆனால் நான் இங்கே பார்க்கிற அன்புலையா அதுவே உலகத்தின் முடிவு சில நாட்களில் நான் உங்களோடு கூட ஒருவர் இருக்க மாட்டார்கள் தாய் இருக்க மாட்டார்கள் அவரை அவருடைய அவர்தான் நமக்கு உயிர் கொடுத்து நம்ம உயிரை காப்பாற்றி இருக்கின்றார் ஆனால் தேவையான பிள்ளைகளே என்ன பார்க்கிறோம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியத்து ஒருவர் ஒருவன்னை ஜீவனை விட பெரிய அன்பு ஒரு பையனுக்கு உயிர் போற கருவ் இல்லை கவுண்டிங் ரொம்ப குறைந்தபடி சொன்னார்கள் இந்த குடும்பத்தில் உள்ள யாருடைய ரத்தம் இருக்கிறதோ அவருக்கு ரத்தம் கொடுப்பார்களானால் பையன் பிழைத்து விடுவார் என்று ஒவ்வொருவரையாக செக்அப் பண்ணினார்கள் ஒருவருடைய பாட்டி இருந்தாங்க வயசான பாட்டி அந்த பாட்டிய ரத்தத்தை செக்அப் பண்ணும் போது இந்த பையனுடைய ரத்தத்துக்கு மேட்சா இருந்தார் பாட்டி இடத்துல அந்த ஒரு கண்டு இல்லையா அந்த வாரிவு பையன் வாழக்கூடிய பையன் எடுக்க போகிறீர்கள் என்னுடைய எடுக்கக்கூடாதா என்று புலம்பிக்கொண்டிருந்தார்கள் சொன்னார் பாட்டி உங்க ரத்தம் தான் அதை ரத்தம் கொடுத்தாங்க பிழைத்து விடுவோம் ரெல்லாம் முடிந்தான் நீ வந்தான் அவ்வ ஒரு சொற்று வைத்துக்கொள் மறுக்குறது அன்பை பார்க்கலாம் ஒரு அன்பு உண்டோம் என்று சொன்னால் ஜீவனை அன்புதான் அது பெரிய அன்பு மற்றபடியெல்லாம் வாய்ப்புக்குள்ளது அருமையான தேவடைய பிள்ளைகளை என்று பார்க்கிறோம் அன்பா இருந்த சீசன் சாய்ந்து கொண்டிருந்தான் ஒருவன் எண்ணில் அன்பாயிருந்தால் கற்பனைகளை கை கொள்வான் அவன நாங்கள் வந்து அவரோடு வாசம் பண்ணுவோம் அது எங்கே கற்பனை கையைக் கொள்படுகிறதோ அங்கே தேவன் அவர்களோடு இருக்கின்றார் அவர்கள்தான் தேவனோடு கூட இருக்கின்றவர்கள் தேவனுடைய பார்ப்பில் சாய்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் கண்ணை மூடினால் தேவமுகத்தை பார்க்கின்றார்கள் அன்று மாவுசத்தில் தேவமுகத்தை பார்த்தார்கள் இன்று இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் கண்ணை மூடினால் தேவரே கண்டு இயேசுவை கண்டகத்தை கண்டு பர்வகத்திலே தேவதூதர்களை கண்டு என்று சொல்வதம் என்ன என்றால் அவர்கள் தேவனோடு இருக்கின்றவர்கள் பர்லகத்துக்கு சுதந்திரவாதிகளாக அவர்கள் இருக்கின்றார்கள் அருமையான தேவடைய பிள்ளைகளின் ஜீவரை கொடுக்கிற அன்று பார்க்கிறோம் ஏதான் ஒரு அன்பு இல்லை அலையலுவாலை எழுவையா அந்த அன்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அண்டவராகி தேவ ஒரு நாள் அப்போ சொன்னாகி பேதர் இடத்துல என்று கேட்டார் யோராவின் குமாரனாகிய அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டார் என்றால் பர்சுக்காய் பெற்றுக்கொள்கிறது மறுதளித்து ஓடினாள் என்று நாம் காணுகின்றோம் மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னார் நீ மறுதளிக்க போகிறாய் முன்னமே சொன்னார் இல்லை நான் மறுதளிக்க மாட்டேன் அவ்வளவு வயராக்கியம் உள்ளவர் ஆனால் தேவையான புரிந்து போயிருக்க ஆண்டவராக தேவ அவரிடத்தில் ஒரு நாள் கேட்டார் குமார சீமோனே எண்ணில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார் வாசுகே இருபத்தி ஓராம் அதிகாரம் யோ இருபத்தி ஓரா அதிகாரம் அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு சீமோன் அதிகமாய் நீ என்ன என்னோட இருக்கிற மற்ற நண்பர்கள் சீடர்கள் மற்ற சகோதரர்களோட பார்க்கலாம் நீ என்ன அதிக அன்பா இருக்கிறாயா என்று அதற்கு அவன் ஆமாண்டவரே உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் இப்ப இந்த யோராதிற்குமாரி சீமன் பேதுவை மூன்று தடவை மறுதளித்தான் இந்த மூன்று தொடர் சுட்டி காட்டுவதற்காக இவ்வளவு பெரிய தியாக மன்னித என்ன இவ்வளவு பெரிய அன்பு பாராட்டு என்ன இவ்வளவு சீக்கிரமா நீங்கள் மறந்து போய்விட்டீர்களே மறுதளித்து போய்விட்டீர்களே நான் இவரை அறியன் என்று சொல்லிவிட்டாயே மூன்று தடவை என்பதை உணர்த்துவதற்காக மூன்று தடவை கேட்க மூன்றாவது தடவை கேட்கும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்காயா என்றார் அதற்கான உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவரின் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமார் சீமோனே என்னை ஆண்டவரே அறிந்திருக்கிறீர் நானுமே நேசிக்கிறேன் என்பதை நேசிக்கிறேன் என்பதை அறிவு முன்பு நான் பின்னிட்டு போனதை பற்றி சொல்லுகிறேன் அவர்களை நான் உணர்ந்து கொண்டேன் என்று அவர்களை உள்ள பதிய வைத்துதான் மகனப்பூர்வமா முழு சம்பதத்தோடு இங்கே உங்களை நேசித்த என்ன உங்களுக்காக அன்பு நான் உங்களிடத்தில் செலுத்தி விட்டேனே அன்பா இருக்கின்றாயா என்று கேட்டார் ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் ஆறு இடத்தில் கொடுப்பார் பொறுப்பை ஆறு இடத்தில் ஆண்டவர் கொடுப்பார் நேசிக்கிறவர்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள் விலகி போக மாட்டார்கள் அவர்கள் ஒருபோதும் விலகவே மாட்டார்கள் உறுதியாக அவர் வீட்டு நம்பலாம் ஆன அப்படினால அவர்கள் கையில பொறுப்பை ஆண்டு கொடுக்கிறான் ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் ஏற்பாயாக ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் ஏற்பாயாக என்று வெறுப்பை பேரனுடைய கொடுத்தார் என்று நாம் காணுகிறோம் அருமையான தேவ நிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அன்பை உணர்ந்து கொண்டு கொண்டு நாம் அதன் பிறகு எத்தனை நாம் இயேசு அன்பை விலகி இருப்போம் வெளிப்படையாக காண்பிக்கப்பட்டால உள்ள எத்தனை தடவை மறுமறு உங்களை பின்பற்றின எனக்கு இந்த பாடுகளா என்று பாவத்திற்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய தண்டனை அல்லவா எனக்கு இருந்தது சாத்தான் என்னை சுத்தரவதை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அடிமையா அல்லவா நான் இருந்தேன் அது என்னை நீர்தானே விடுதலை ஆக்கினேன் நான் உங்களை எப்படி மறப்பேன் எந்த சூழ்நிலை நான் உங்களை விட்டு விலகுவேன் என்ற உணர்வு நமக்குள் இருக்கிறதா உலகத்தில் மக்களுக்கு இடம் கன்னியாகுமரி கடலோ அங்கே கங்கை நதியோ எதுவோ எங்கே போனால் விமோசனம் கிடைக்கும் என்று தேடி அழைகின்றார்கள் நாங்கள் ஒரு நடைபெறும் போக வேண்டிய ஒரு அவசியங்கள் ஏற்பட்டது அங்கே நாங்கள் சொன்னிருந்தோம் காரியங்களுக்காக போது கங்க நதியை தாண்டி அந்த பக்கம் கோட்டுல ஸ்டீமர்ல இறங்கும் போது மனிதர்கள் அங்கே போய் நாங்கள் ஒரு ரிஷிய பார்க்க சென்றிருந்தோம் அவரும் ஒரு சின்ன துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு மேலே ஒரு சின்ன துண்டை போட்டுக்கொண்டு அவர் அப்படித்தான் இருக்கிறார் கருமந்தீர வழியில் ஆண்டவர் நமக்கு சொன்னார் அங்கே நரவழி செலுத்தப்படுகின்றது பயன் செலுத்துகின்றால அந்த ஆகுகளை கட்டி அங்கே சுற்று செய்து வர வேண்டும் இதனால் பீடிக்கப்பட்டவர்கள் விடுதலை பெறுவார்கள் என்று எங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருந்தார் அந்த ஆலோசனை அப்படியே நான் எனக்கு சொல்லியிருந்தோம் வேலை நடத்தினோம் அப்படி விடுதலை பெற்றவர்கள் ார் விடுதலை பெற வேண்டும் என்று உறவுகின்றார் வழி தெரியவில்லை வழிகாட்டிந்த பாவத்தை உணர்ந்த என்ன செய்யே அன்பு உள்ளத்தில் வந்துவிட்டால் தனக்குரிய எல்லா மையமே அவருக்கு செலுத்திக் கொள்வார்கள் நாம் காணுகிறோம் ஏழாம் அதிகாரம் அருகே சித்தாதன் என்று அறிந்து கொண்டு பாதகளை அனைத்து அந்த பாதங்களை முத்தம் செய்து பரிமளே கூட்டினால் நீ என்ன நினைக்கின்ற இவர் பாவியா இருந்தது உண்மைதான் இருக்கிறார் அதற்கு நன்றி கடன் வந்து இப்படி செலுத்துகிறார் என்று சொன்னார் ஒருவனிடத்தில் ஒருவன் ஐநூறு வழி காசு இன்னொரு ஐம்பது வழி காசுகள் கடன் பெற்றிருந்தால் ரெண்டு பேருக்கும் கடனை கொடுக்க நிர்வாகம் இல்லை நிவாரணம் இல்லை ஒன்றும் அதற்குரிய வாய்ப்பு இல்லை அவர்களுக்கு ஆனா அப்படினாலே மன்னிப்பு கேட்டார் மன்னிச்சு விட்டார் ரெண்டு பேருக்கும் அப்படின்னா எவன் கூடுதல அன்பு வருவான் ஐநூறு வழி காசு மன்னிப்பு பெற்றான் அதிகமாக அன்பு கூறுவான் என்று சொன்னார் மன்னிக்கப்பட்டே பெ மோசமான பாவியாக இருந்தாள் இவள் அந்த பாவத்தை நான் மன்னித்து விட்டப்படுகிறாள் அதற்கு அவள் என்ன செய்கிறாள் அதாவது மகிமையது தலைமையில் தலைமையில் தான் சிறீகளுக்கு மகிமை அழகு அதுதான் அவர்களுக்கு மகிமை என்று பைபிள சொல்லி இருக்கின்றது அது அப்படினால அவள் என்ன பண்ணினாள் தன்னுடைய கண்ணீராலு அவருடைய பாதத்தை தண்ணீருக்கு முதலாக கண்ணீரை ஊற்றினால் கண்ணீரை ஊற்றி தலைமையிலை கொண்டு துடைத்தாள் அது அவனுக்கு விசாரணம் ஆயிருமாயிருக்க சொன்னால் அவனுடைய பாவம் கொடுத்தபடினா பாவ விமோசனத்தை அவள் பெற்றிருக்கிறபடியா கொடிய பாவத்தில் வந்து விடுதலை பெற்றுக் கொண்டபடினாலும் என்னெல்லாம் தலை எலோய்யா இவன் வீட்டுக்கு வந்தே நீ எனக்கு கால்நடை தண்ணீர் தரவில்லை நீ என்ன புத்தம் செய்யவில்லை தலைக்கு எண்ணெய் தரவில்லை இவளோ தன்னுடைய கண்ணீரால் என் பாதங்களை நினைத்து தலைமையில தொடைத்து முத்தம் செய்தாளுடைய பாதங்களை என்று சொன்னார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளு இவர்களெல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது என்றார் அதாவது நாம் நம்முடைய பழைய காலத்து வாழ்க்கையை சந்தித்து பார்க்க வேண்டும் உன்னால நான் குடியாரனாயிருந்தேன் உன்னால நான் கோபக்காரனாயிருந்தேன் உன்னால இந்த வாழ்க்கை ஜீவிய மோசமான நிலையில அது இருந்தது அது ஆண்டவராகி தேவர் எனக்கு இந்த மன்னிப்பை தராவிட்டால் இந்த கொடிய பாவத்தினால் என்ன நரகத்துக்கு போயிருப்பேன் அதனால் எனக்கு இந்த லோகத்திலே எவ்வளவு பெரிய தண்டனைகள் ஏற்பட்டிருக்க முடியுமே அதெல்லாம் நிவர்த்தி இயேசு கிறிஸ்து அல்லவா நன்றி சொல்ல வேண்டும் எப்பொழுது நம்முடைய உள்ளம் சும்மா இருக்காது அந்தவரை குதித்துக் இருக்கும் நான் இத்தனை செய்கிறேன் தூங்கும் போது கூட என்னுடைய ஆத்மா விழித்திருக்கிறது என்று அது மனவாட்டி சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆஹ் பிள்ளைகளே ஆண்டவனாகிய தேவன் பிதாவாகிய தேவன் நம்ம பாராட்டின அன்புக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் கிடைக்க நேரங்களில் அவருடைய பக்கத்திலும் உட்கார்ந்து மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்க வேண்டும் அந்த அனுபவம் நமக்கு எப்படி வரும் என்று கற்பனைகளை விடாமல் கை கொள்ளும் போது அந்த அனுபவத்தை சொல்லுகிறேன் மய்மை உண்டாவதாக எத்தனை பேர் தேவனுடைய அன்புக்கு போய்விடுகிறார்கள் தெய்வீக அன்பை சரியாக உணர்ந்த அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க அதுக்கு மேல வார்த்தை இல்லை இந்த வார்த்தையை ஒன்று வருங்க பதினாறாம் அதிகாரம் வாக்கியத்தை ஒருவன் அன்பு கூறாமற் அன்பையை பெற்றுக் கொண்ட பிறகு கிறிஸ்துவ மனிதன் உடம்பு கொண்ட பிறகு அந்த அன்புக்கு அவன் உட்பட்ட பிறகு அந்த அன்பை மறந்து போய்விடுவான் சபிக்கப்பட்ட தேவைய பிள்ளைகளை சபிக்கப்பட்டவன் என்றால் சாபம் போடுறதல்ல அவருடைய வாழ்க்கை அப்படித்தான் ஆகிவிடும் அதனால் அதனால் ஒரு பேர் இல்லை சபிக்கப்பட்ட அத்திமரத்தை ஆண்டவர் சபித்தார் அப்புறம் என்ன ஆச்சது அது ஒன்றுமே இல்லை வேறு பலன்கள் உயிரோடு நின்று இருக்கும் அதனாலதான் பட்டுப்போச்சு எழுதியிருக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளின் அன்பாயிருந்தா இன்று உருவத்தில் ஆவியா இருக்கிறார் அவர் நம்மளோட அவரோடு நாம் எப்படி ஒன்றித்து இருக்கவும் ஒன்றித்து இருக்க பாருங்க நம்ம ஜெவ வேளையில ஜெவவேளையில நாம் கடை மூடி ஆவிக்குள் ஆகி இதாகும் போது நமக்குள்ளே அந்த தேவ அன்பு பெருக்கெடுத்தவுடனே சின்ன பிள்ளைகளை பெற்றோர்கள் எடுத்து வைத்து கொஞ்சம் வாங்க பாருங்க கொஞ்சம் போது சிரிக்கும் அந்த மாதிரி நம்மளை பண்ணுகிறாங்க கத்தனமோடு இருக்கிறார் நான் அவருடைய மார்பலில் சாய்ந்திருக்கிறோம் அவர் ஊடு இருக்கிறார் என்கிறத நாம் கண்டுபிடிக்கிறோம் அந்த அன்பை நான் உருவத்தில் அவரை பார்க்க முடியாவிட்டாலும் அந்த அன்பை வாழ்க்கையில அனுபவிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் இன்று பெற்றிருக்கிறோம் அறிவியல் கத்தோட பிள்ளைகளை கற்பனைகளை ஒழுங்காக கை கொள்ளுங்கள் தேவனுக்கு அன்புள்ள சாட்சிகளா இருக்க நீங்கள் விரும்புங்கள் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டது என்பதை உணர்ந்து அது மற்றொருளை போல் அல்ல இவருடைய பாவம் ரொம்ப பெரிய பாவமாய் இருந்தபடினால அந்த பாவங்களா மன்னிக்கப்பட்டு விட்டபடினால் அவள் என்ன செய்தார் அதிகமாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தாள் என்று கற்றுடையறைவாக்கு சொல்கிறது நாம் கற்றிடத்தில் அன்புற வேண்டும் உங்களை என்னிடத்துல இருக்க முடியாத என்றார் நினைக்கும் போது ஒரு மனிதன் தேவனில அன்புகிறாமல் இருக்க முடியுமா தேவனை விட்டு அவன் பெரிய ஒரு நிமிஷம் ஆகுது அருமையான தேவையான பிள்ளைகள அன்பு உள்ளத்தை நிரப்பதாக அன்பை விட்டு ஒருபோதும் விலகிவிடாதீர்கள் உங்களை என்னையும் பார்த்து கத்தர் சொல்லுகிறார் என்னுடைய அன்பை பெற்றுக் கொண்ட பிறகு பின்பாறிப்போ எத்தனை பேர சோர்ந்து எத்தனை நாள் ஆலயத்துக்கு வர விருப்பம் ஆலயத்துக்கு வராமல் கூட இருந்திருப்போம் வீட்டிலே நான் குடும்பத்தியோகம் பண்ண ஆண்டவளத்துல போவதற்கு விருப்பம் எத்தனை நாள் இருந்திருக்கலாம் ஆண்டோடு கேட்கிறார் மறுபடியும் கேட்கிறார் எனில் அன்பா ஒவ்வொரு பேரையும் மற்றவர்களை அவர்களை பார்க்காது ஆண்டவர் கேட்டார் இவருடைய காரியம் என்ன என்று கேட்டார் கேட்டபோது கருத்து சொன்னார் நான் அவன் இருக்கு எனக்கு சுத்தமான உனக்கு என்ன உனக்கு சொல்வதை மட்டும் மறிக்காமல் இருப்படினாலும் இவர்கள் எல்லாரிலேயும் பார்க்கிறோம் நீ அதிக அன்பாய் இருக்கின்றாயா என்று நம்ம ஒருவரை பார்த்தோம் இன்றி கேட்கின்ற அன்பாய் இருக்கிறவர்களை நம்பிதான் அவர்களிடத்தில் பொறுப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறார் மற்றபடி அவர்கள் பெரிய ஆளா இருக்கிறார்கள் அவர்கள் ரொம்ப படித்திருக்கிறார்கள் அவர்கள் ரொம்ப தரமா இருக்கிறது அப்படி அல்ல தேவரிடத்தில் அவர்களை பார்த்து குட்டிகளின் இணை அன்பாயிருக்கிறவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னார் அருபத்தில் இருக்கிற நாமாயிருந்தாலும் சரி ஊழியத்துக்கு வர இருக்கிற நாமாயிருந்தாலும் சரி விசுவாசிகளாய் அழைக்கப்பட்டவர்களாயிருந்தாலும் சரி அன்புக்கு வர வேண்டும் அங்கிருந்து இறங்கி வரும் அன்பா யார் தேவனத்தில் பழகிறார்களோ அந்த பொறுப்பை கொடுக்கிறார்கள் அதிகாரத்துல இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை நான் வாசிக்கின்ற போது ஆண்டு வருதை ஜீவனை கொடுக்க போகிற நேரத்துல எி பார்த்தார் இந்தியே அதோ மகன் என்றார் அதோட அன்பாயிருந்த சீசனத்தில் சொன்னார் எனக்கு தாய் என்னுடைய பொறுப்பை ஒப்படைக்கிறேன் ஒப்படைத்தார் ஒப்படைத்தொட்டு விலகி தேவ கற்பனைகளை கை கொண்டு கிடை நேரங்களில்லாம் அவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய திருமகத்தின் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தப்பி ஓடினாலும் அவர்களை விட மாட்டார் அவர்கள் தப்பி ஓடினாலும் போது உண்மை உள்ள கருத்தர் சொன்னார் அந்த மோசை கூப்பிட்டார் கூப்பிட்டு நீ எகித்துக்கு போக வேண்டும் என்னுடைய கனங்கள் எல்லாம் கூக்கங்கள அடிமைகளாயிருந்து தவிக்கின்றார்கள் நீ அவர்களை விடுதலை உன்னை நான் அனுப்புகிறேன் என்றார் எனக்குள்ளவன் தகுதி நீதான் போக வேண்டும் என்றார் அந்த அனுபவம் என்ன அவன் பாவ சந்தோஷத்தை வெறுத்தவர் அவன் எகித்தலை தலைவனாக இருக்கக்கூடிய வேண்டாம் என்று அவர் இனி வரக்கூடிய பலன் ஒன்று இருக்கிற நோக்கி வாழ்ந்தவர் ஜனங்களுக்கு தலைவராக வைத்தார் என்று நாம் காணுகின்றோம் பொறுப்பை யாரிடத்தில் ஒப்படைக்கின்றார் தேவரில் அன்பா இருக்கிற அன்பா இருக்கிறவர்கள் அங்கேதான் பொறுப்பை கொடுத்தார் ஊழிக்கார்களின் சபையின் என்னுடைய தாயை உன்னுடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஒப்படைத்தார் என்று நாம் காண்கிறோம் அன்பையான தேவட பிள்ளைய அன்பாயிருக்கிறோமா வேறு இடத்துல கேட்டது கேட்கிறார் என்னிடத்திலும் கேட்கல எல்லாரையும் பார்க்கலாம் அன்பாயிருக்காயா எல்லாரையும் பார்க்கிற அன்பா எல்லாரிடத்திலும் எல்லாரும் பார்க்கிறோம் என்னிடத்தில் அன்பாயிருக்கில்லாயா என்று கேட்டார் மூன்றாவது கேட்டவுடனே காரியத்தை புரிந்து கொண்டார் பல தடவை பின்மாறினான் மூன்று தடவை மறுதளித்தேன் மூன்று தடவை ஆண்டவர் கேட்கினே பின்மாறினே என்னுடைய அன்புக்கு துரோகம் செய்ய மாட்டேன் அன்பை விட்டு விலக மாட்டேன் என்று பொறுப்புகள் எல்லாம் நம்மிடத்தில் ஒப்படைக்கும் முடியாத நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது தேவரிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும் என்று இரண்டாவதாக ரெண்டு ரெண்டு பொருந்தின் உற்சகம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வாக்கிய ஒருவர் தியானித்து தியானித்து தியானித்து இந்த அன்பாயிருந்த சாதாரணமாயிருந்த அன்பு என்ன செய்ய கிறிஸ்துவங்களை நெருக்கி ஏவுகிறது கிறிஸ்துவங்களை நெருக்கி ஏவுகிறது நெருக்கி தான் என்ன பண்ணுங்க அதாவது ஜீவனே போற அளவுக்கு வந்தாலும் சரி அந்த அன்பு விட்டு மறுதளிக்க மாட்டேன் மறுதளிக்க மாட்டோம் என்பது அதனுடைய பொருள் அந்த அன்பு ஒரு நாள் ஒரு வாலிவு பையன் ஒரு ஆளை கொலை செய்து கொலை செய்துவிட்டு வேற வீட்டுக்கு ஓடினா சாப்பிட பாத்தாரு துணி டிரஸ் எல்லாம் ஒருத்த கரையாக இருக்கு கொஞ்சம் தூரத்துல போலீஸ்கார விரட்டிக்கிட்டு வர்றாங்க வீட்டுக்குள்ள ஓடி இருந்தது கதவை போட்டினாரு உடனே அவருக்கு மைண்டு வேலை செய்து என்னுடைய பிள்ளையை அப்படியே பாதுகாக்கணும் இங்கிற அவர் என்ன பண்ணினார் என்றார் உடனே அவன் போட்டு ட்ரெஸ் எல்லாம் இவர் வாங்கி போட்டுருந்தார் போட்டுக்கொண்டு அவனுக்கு வேற ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு அவனை அங்கே வீட்டில சாதாரணமாக உட்கார் போலீஸ் வந்து கதவை கட்டினார்கள் கதை திறந்து விட்டார் இரத்த கரையாக இருந்தவர் உடனே இவரை பண்ணி கொலை சிதன் கொலை நான்தான் கொலை செய்தது உயிர் தட்டி ஓடி வந்தேன் என்று இந்த தகப்படனே பண்ணி கொண்டு போய் சில நாள் சிறைச்சாலு வைத்து அவரை தூக்கு மரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் வளர்ந்து பெரிய ஆளான் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் தகவப்பரை நினைத்து வழங்குறது நகப்பனுடைய அன்பு இவனை நெருக்க ஆரம்பித்த அன்றைக்கு அவர் மறித்திருக்காவிட்டால் அவர் என்னை காட்டி கொடுத்திருப்பார் ஆனால் எதிராளி கையில் என்னை பிடித்து கொடுத்திருப்பார்கள் நான் அன்னைக்கு மாண்டிருப்பேன் எனக்கு பதிலாக என் தகப்பன் மரணம் என்று அன்பு இருக்கிறது சாப்பிட போகும்போது தூக்கம் வரும்போது நிற்கிறது நினைத்து நினைத்து நினைத்து சாத்தான ஆளாகி இருப்போமே நம்மை அவர் நமக்கு முதலாக என்னுடைய பிள்ளைகளுக்காக உலகத்தினுடைய அத்துறை பாவங்களுக்காக நான் கல்வாரியில் அந்த பாவத்தை சோந்து தீர்க்கிறேன் நான் அதற்காக மறிக்கிறேன் என்று மரணத்தின் மூலமாக நான் எதிர்பார்ப்போடு மனிதனுடைய சரியாக உணர்ந்திருந்த உணர்ந்திருந்தார்கள் உணர்ந்திருந்தபடினால அதாவது சிறையில் இருந்தாலும் சரி சித்திரவதை செய்யப்பட்டாலும் சரி என்ற வாழ்க்கையில அவமான ஏற்பட்டாலும் சரி விலங்கோடு படம் போட்டு பார்த்திருக்கிற திருவாங்கூர் மகாராஜாவுக்கு பாடல் பாடிக்கொண்டிருந்தவர் பாடல் பாடி கவி பாடுகிறவர் ஒரு நாள் அந்த ராஜா சொன்னார் என்னுடைய கடவுளை பற்றி நீ ஒரு பாடல் பாட வேண்டும் என் ஆண்டவரை பற்றி பாடுகிறேன் உதடுகளினாலே இன்னொரு பாடல் எவ்வளவு தாத்தாடி மலையில கொண்டு போய் குழம்பெல்லாம் கீறி மிளகாப்பொடி போட்டு கேளு மறுதளிப்பாயா அந்த இயேசுவை மறுவதளிப்பாயா நீ என்னுடைய தெய்வத்தை பற்றி பாடுவாயா என்னைக்கு அருமையான பிள்ளைங்கிறது சும்மாயி எல்லாரும் மறிக்க வேண்டியதா இருக்கிறது ஒருவர் மறித்த அந்த ஒருவருடைய மரணத்தினால நாம் எல்லாரும் பிழைத்து இருக்கிறோமே அவரால் எல்லவா பிழைத்திருக்கிறோம் ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்றால் காசு கொடுக்க வேண்டியது இருக்கும் என்று எண்ணி ஒதுங்கி போவார் அப்படிப்பட்ட பூமியில்தான் நாம் இன்று வாழுகின்றோம் அப்படிப்பட்ட உலகத்தில்தான் வாழுகிறோம் அழகாக இந்த கண்டவுடனே கட்டிப்பிடிப்பார்கள் அழுவார்கள் சிரிப்பார்கள் பெரிதான சொல்கிறது அன்பு பெரிதான பன்னிரெண்டாம் அதிகாரம் வாக்கியும்பி நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன் ஏற்படுகிற பலகினம் கிறிஸ்துவ ஏற்படுகிற பின்பு நெருக்க இடுக்கங்கள் அதை நான் பிரியத்தோடு ஏற்றுக் கொள்கிறேன் அவர் தன்னுடைய சரீரத்தில் விலகினத்துக்காக தடவை ஜேபமாட்டினார் அதற்கு தேவனுடன் சரியான பதில் கிடைத்தது போது பாடுகளை பற்றி என்ன பாடுபட்டார் என்பது நேரடிய சிறையை பார்க்கும் போது ஒரு உரக்குறி எருக்குறி மாறிக்கணும் அதுக்குள்ள எத்தனை வருஷம் நடந்தாலும் தெரியாது எத்தனை கேட்டிருப்பார்கள் மறுதளிக்கிறாயா மறுதளிக்கிறாய் அன்பு என்ன எங்கிருந்தாலும் நெருக்கில்ல எழுதுகிறது நான் எப்படி மறுதளிக்க முடியும் அங்கிருந்து அவர் தலைப்பட்ட அவரை தலையை வெட்டினு இடத்து போய் பார்த்தோம் அந்த சிறைச்சாலையிலிருந்து அவர் எழுத்து அங்கே கொண்டு வந்திருக்கிறார் சங்கில அவர் எழுத்து அங்கே கொண்டு வந்து ஒரு மூணடி கல் நட்டியிருக்கிறது அந்த கல்லில் அவர் தலையை வைக்க இவை இருதயம் அப்படியே ஆரம்பித்தது அந்த சிறைச்சாலை விட்டு வர முடியவில்லை போட்டார்கள் தெய்வீக அன்பையும் அந்த உணர்வையும் எண்ணி எண்ணி தேவைய பிள்ளைகளே கிறிஸ்தான் நெரிச்சு ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சின்ன நஷ்டம் ஒரு சின்ன காரியத்தில கிறிஸ்தோட அன்பு குறைந்து விடுகிறது அன்று பாடுகிற பாடல் அன்றி ஜபிக்கிற ஜபங்கள் நின்று போயு ஆலயத்துக்கு ஏற்றவர்கள் பின்னால் உட்கார்ந்துகிடுகிறோம் இருக்கிற இடத்திலையும் தலைவலியே முகந்தரியாம போட்டு மூடி கொண்டு கலைக்களை போட்டு இருக்கிறோம் அதெல்லாம் பார்க்கிறோம் இதுல கிறிஸ்துவோட அன்பில குறை விடுகிற சுந்தகளை அது காண்பிக்கிறதாக அன்பு நமக்குள்ளே இருந்து நம்மை நறுக்குமானால் நீர் கொடுத்த கருவை அல்லவா கல்வாரியிலே சம்பாதித்திருக்கு தந்திருக்கிறேன் அல்ல உள்ளங்கள் ஒரு கட்டும் கிறிஸ்தவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது கிறிஸ்தவரும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் பாடுகளை பட்டார் என்று பெருவார்க்கான பிள்ளைகளே கிறிஸ்தருடைய அன்பு நம்ம நெருக்கி ஏற்றோம் அது மாத்திரமல்ல அவர் சொல்லுகிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு டு முப்பத்தி ஒன்பது வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கும் போது கிறிஸ்தான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் பிரிப்பவன் உபத்வமோமோ வியாகுலம் இவை எல்லாவற்றையும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவர இவைற்றிலும்புகிறவர்களாலும் உலகத்தில் இருக்க வரைக்கும் கிறிஸ்துவின் துன்பங்கள் பாடுகின்றது சிலருக்கு கஷ்டமா இருக்கிற வசதி வந்துவிட்டால் என்ன சரி கிறிஸ்தான் அப்படி நான் பாக்கிறேன் எவ்வளவோ ஜோம் பண்ணியிருப்போம் அவர்கள் ஆசிர்விக்கப்பட்டிருப்பாங்க அப்புறம் கோயிலுக்கு வரது குறையும் எல்லாமே பின்பங்கி பின்பங்கி பின்பங்கி வேற மாதிரி எண்ணங்கள் உண்டாங்க பிள்ளைகள் வளர்றாங்க பிள்ளைகள் காலத்தை பார்க்கணும் இல்லவா அவைகளுக்கு ஏதாவது போட்டு அலங்கரிச்சு அழகு பார்க்கணும் இல்லவா அழகு பார்த்துட்டு வயசான காலத்துல மாத்தி இருக்கிறோம் பிள்ளைகளும் அப்படி ஆகட்டும் போய் விடுகின்றார் ஒரு அருமையான சகோதரன் கோயம்புத்தூர்ல முட்டா எவரம் பண்ணினார் ஒரு சைக்கிள்ல மிச்சு மிச்சு லோடு பண்ணி போகும்போது வழியில பஞ்சர் ஆகிடுச்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு நாள் அவருக்கு அது வரைக்கும் அவருக்கு ரொம்ப தத்தாம்பத்தான் தான் அவருடைய வா வாழ்க்கை போயிட்டு இருக்கு அன்னைக்கு ஒரு ஐம்பது ரூபா அவருக்கு லாபம் ராத்திரி வந்து அந்த ஐம்பது ரூபாய் அவருக்கு வந்துதான் தூக்கம் அந்த ஐம்பது ரூபாய் வச்சு நேற்று மட்டு வந்து இன்பூர் மண்ட் ஒன்று ஆடைகள் சரக்கு போட இருக்கும் நூறு ரூபாய் கிடைக்கும் அப்புறம் இரநூறு ரூபாய் கிடைக்கும் ரூபாய் பெருங்க அப்புறம் எந்த பேங்கில் போட்டுருக்கோம் எப்படி நம்ம எதிர்காலம் என்று கற்பனை பண்ணி ராத்திரி பூரா தூக்கம் இல்லாமல் சுத்தரவதே ஆகிவிட்டார் ஒரு நல்ல மனிதன் நல்ல ஒரு தேவனுடைய மனிதன் அவர் சொன்னார் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நம்பி வந்து தனியா தையா நேற்று ஒரு சாத்தான வந்து ராத்திரி பூரா எனக்கு தூங்க விடாமல் காலியில விரட்டி விட்டுதான் வந்துருக்கிறேன் முழுவது தூக்கம் இல்லை சாதாரண ஐம்பது ரூபாய் என்ன போட்டு அந்த பாடுபடுத்த நிலைமை என்ன ஆகும் அப்படியும் என்ன பிரிக்காது திருமணத்துக்கு முன்னால்தான் நிச்சயமா இருக்கும் நான் ஒரு இடத்தை அடையப் போகிற ஒரு மகிமத்தை அடையப் போகின்றார் இதை பறிப்பதற்கு சத்துரு வருவார் இப்படி வருவார் இப்படி வருவார் வாழ்க்கையில பல நெருக்கங்களை கொண்டு வருவார் என்று எனக்குள்ள நிச்சயத்திருக்கிறேன் ஒரு நிச்சயம் உள்ள வாழ்க்கை நமக்கு வேண்டாருமையானவர்கள் ஐயோ அடுத்த வாரம் கோயிலுக்கு ஒருவனாக இந்த ஆதித்திரு பயணத்தை ஆரம்பித்தேன் அறுபத்தி ஐந்துல தேவனுக்கு மயன் உண்டாவதாக வீட்டுக்கு முன்னாலே ஆலயம் இருக்கிறது ஆண்கள் ஆறு பேர் ஆறு பேரும் பாடினால் கோயில் முழங்கும் அப்படி இருக்கு இப்ப நான் பிரிந்து போனாலும் அந்த மாற்ற சொல்லி தடுப்பதற்கு பிரியாச ஒரு நாள் சனிக்கிழமை நான் இங்கிருந்து பயணப்படுவேன் கால்நடை நடந்து பதினைந்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் கால்நடை நடந்து அவ்வளவு நான் இந்த ஆவித்திரி பயணத்தை ஆரம்பித்தேன் அப்ப நான் பிரயாணப்படுவேன் சனிக்கிழமை நான் புறப்படுகிற நேரத்தில் ரெண்டு பேரும் போகக்கூடாது வீட்டுக்கு முன்னால கோயில் இருக்கும் நான் வீட்டில் இருக்க ஆண்களை கடைசி போயே நல்லா என்னை தடுக்க முடியும் என்ற நிலையில என்னை தடுக்க வந்த போகக்கூடாது வீட்டுக்கு முன்னால கோயில் இருக்கும்போது இன்னொரு இடத்துக்கு போகிறது ஊரில் எல்லாம் பகமையாகிறது என்றெல்லாம் கிட்ட சொன்னார் ஒன்றும் கூடுதலாக பேசவில்லை அவரு இடத்துல அவர்களிடத்தில் சொன்னது இந்த ஜீவன் இருக்கிறது வரைக்கும் பிரயாசம் வீண் முடியாது உன்னுடைய பிரயாசம் வீண் இந்த ஜீவன் இருக்கின்ற வரைக்கும் இந்த வழியை தடுக்க முடியாது என்ற பதிலை சொன்னேன் அது முடிந்தது அருமையான தேவனுடைய பிள்ளைகள கிறிஸ்துவனுடைய அன்பு நான் அரகத்துக்கு போயிட்டேன்னு உன்னட நான் அரகத்துக்கு போனேன்னு அறுபத்தி ஐந்துல அங்கே நான் போட்டப்பட்ட அவல நிலை தெரியும் அங்கே நடந்து போட்ட கூப்பாடு எனக்கு தெரியும் அங்கே அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை உடன்பரப்புகளும் இல்லை நண்பனும் இல்லை ஒருவரும் இல்லை நான் செய்த கர்மத்தை நானே அனுபவிக்க வேண்டிய ஒரு கந்தனை ஏற்றுமட்டன் அங்கிருந்து அலறினேன் தேவன் எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறேன் அதாவது மனதில் வைத்து நமக்கு தீர்மானம் இருக்க வேண்டும் எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காகவே தான் வாடுவேன் என்னை தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் உங்களை பிரித்தான் கிறிஸ்து அன்பை விட்டு பிரிக்காது சொல்லுறே கிறிஸ்து உழவுகளுக்காக ஜீவனை கொடுத்த என் ஆண்டவருடைய அன்பை விட்டு நான் விலக முடியுமா அதுலேயே சொன்னேன் விட்டா பிரிக்க முடியுமா என்பதை எழுபங்க முடியாது அதுக்கு பேருக்கு ஊருகா தான் அதே போல பாதியாயிருந்தா ரச்சிக்கப்பட்ட தேவையான ஒன்றாக கலந்து விட்டார் அன்பை விட்டு இல்லையா அன்பாயிருந்தின் மார்பிலே வாழ்க்கையா கிடைக்கிறார்கள் அப்படி இருக்கட்டும் நம்மை தேடுகிறவர்கள் கிறிஸ்துவோடு நாம் இருக்கிறதாக பார்க்கட்டும் மனிதர்களுக்கு ஒரு வியாதி ஒரு பிள்ளைகினோ ஒரு தொன்போ நெருக்கடி வந்துவிட்டார் என்ன நினைக்கிறார்கள் என்ன ஐயாவுக்கு இப்படி வந்து இதெல்லாம் சரியா இவரு ஏதாவது தவறு பண்ணியிருப்பாரோ ஏதோ பிரச்சனையோ என்று கூட அப்படி என்னவார்களோ உண்டு போதுலு என்றார் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விளைகிறவர்களாக இருந்தார் என்று அவரை பற்றி தேவன் சாட்சி கொடுத்தார் என்று நாம் காண அப்படிப்பட்ட மனிதனுக்கு எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க எல்லா போய் ஒன்று அனாதை போல இருக்கிறார் மனைவி இருந்து விட்டார்கள் நண்பர்கள் எல்லாம் பகைவர்களாக மாறிவிட்டார்கள் அதிகாரம் ஐந்தாவது ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாக இருப்பதாக என் குத்தமத்தை என்னை பற்றி விலக யார் வந்து என்ன காரியம் என்ன ஆலோசனை எனக்கு சொன்னாலும் சரி எனக்கு தூரமாக இருப்பதாக அது கட்டியாக இருப்பிப்பவர் நெருக்கி அவுகிறது என்று மக்கள் சொல்லுகிறார்கள் அருமையார் பிள்ளைகள கிறிஸ்துவின் அன்பு அன்புக்கு நான் ஒரு அன்பு இல்லை ஒரு பிள்ளை பிரிஞ்சு வந்துவிட்டால் பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்கள் எழுதி கொடுத்து விட்டு நேற்று அன்பு என்னுடைய நேற்று வழி கூட நேற்று நல்லவன் ஆயிட்டானே இந்த வழியில் போய்தானே இப்படி ஆனான் என்பதை தெரிந்திருந்தாலும் அப்படிப்பட்ட கடினம் உள்ள பெற்றோர்களும் இங்கு இருக்கிறத நாம் காணுகின்றோம் நீங்கள் பேசுகிறேன் மேல அன்பின் உத்தமத்தின் எந்த பயமும் இல்லையா உள்ளது குடம்பலாடி போச்சு எல்லா பெரிய ஜீவனங்களும் போச்சு விளைஞ்சிருந்தது போச்சு எல்லாம் போச்சு ஒன்றுமே இல்லை அன்பு எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க அப்படிப்பட்ட பக்தர்கள் இன்று உலகத்தில் இருக்கார்களா என்று நாம் சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய பக்தர்கள் சாதாரண சிலர் பேசிவிடுவார்கள் பெரிய மேலும் அன்பு அவ்வளவு பெரிய அன்பு நான் அப்படிப்பட்டவர்களை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன் இந்த நம்பிக்கையோடு இருந்தார் அவர்கள் ஆசிரியத்து போயிருக்கிறார் அருமையானவர்களே நம்மை பயமுறுத்த முடியாத நேர சம்பவங்கள் வரும் சாத்தான் உருவத்தில் வரமாட்டான் இந்த கிறிஸ்தான் கொஞ்ச நாள் யார் அதன் போது ஒன்றியவான் ஒன்றியவான் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வாக்கிட்டு அன்பிலே பயம் இல்லை அன்பிலே பயம் இல்லை பூர்ண அன்பு பயத்தை குரம்பே தேவனத்தில் பூர்ணமான அன்பு வைக்கும் போது மரணமோ ராசமோசமோ பட்டேமோ வேற எதா இருந்தாலும் அது கிறிஸ்துவன் அன்பை வைத்து பிடிக்காது பூரண அன்பு தேவன் பூர்ணமான அன்பு செலுத்திவிட்டால் பாருங்க நான் பேப்பர்ல அடிக்கடி படிக்கிறேன் ஒரு காதலன் காதலி வீட்டில சம்மதிக்கவில்லை அப்படின்னாலுனார்கள் ரெண்டு பேருமே பாக்சன் எடுத்து இறந்து விட்டார்கள் என்று சொல்லி அன்பு ஜீவனை கொடுத்த ஆண்டோட அன்பு எப்படி இருக்கணும் பாருங்க தேவருக்கு மைமையா ஓரண அன்பு பயத்த பிறந்த அன்பு அன்பிலே பயமில்லை அன்பிலே பயம் இல்லை தேவன் மேலே அன்பழித்திருக்கும் போது பயம் இல்லை மறுதளிக்கிறீர்களா அச்சினியை காண்பித்தார்கள் அச்சினியை காண்பித்தார்கள் நீங்கள் இங்கே தாழ விழுந்து சிலை வணங்காவிட்டால் அச்சினை சோடைக்கு நிறைய எல்லோரும் படிந்தார்கள் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் படிந்தார்கள் மூன்று பேர் அப்போ ராஜாவுக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது ராஜா மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் மறுதளிக்கிறீர்களா இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கின்றோம் என்ன சொன்ன ராஜாவே இவைகளை உத்தரவு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை கற்பிக்க வல்லவராயிருக்கிறார் கற்பிக்காமல் போனாலும் சரி நாங்கள் நீர் செல்கிற சிலையை நாங்கள் பணிய மாட்டோம் சில வேளையிலே நாம் இருக்காட்சியமா இருக்க வேண்டிய கட்டுமாறிக்கலாம் அது தோல்வி அல்ல அதுக்காக துரத்து போனாங்கன்னு சொல்வதற்கு இல்ல அதுதான் அன்பு கத்திற்காக கத்தோட அன்புக்காக ஒரு மனிதன் கல்லறிப்பட்டு மறித்த கடைசி நேரத்தில் காலம் முடங்கி ஜெவ பண்ணி வணங்கால் நின்று ஜெவி விட்டு ஒப்பு கொடுத்தார் கல்லறி விடுகிறது இல்லை என்று விட்டு விடுங்கள் என்றால் விட்டு விடுவார்கள் அன்பை மனதளிக்க மாட்டேன் கல்லறிப்பட்டு சாட்சியம் அமைந்தார் மறித்தவருடைய ஆத்மா வர சென்றது எழும்பி நின்று எனக்காக என்னுடைய அன்பை தியாகம் பண்ணி வருகிற என்னுடைய மகன் என்று எழும்பி நின்றார்கள் அருமையான பிள்ளைகளை என்னுடைய மரணமே தெரிவிக்க பூர்ண அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் அதனுடைய பூர்ண அன்பு பயத்தை புறம்பியை கழிவு பயமே அவருடைய உலகில் ஏற்படுகிறது இல்லை என்று நான் வேதத்தில் வாசிக்கின்ற கேள்வி அன்பு என்று சொல்லும் போது அது அப்படி ஆயிடுவேன் என்று நான் காண்கின்ற ஒரு காரியம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கணவன் மனைவியும் இணைபிரியாத அன்பாக இருந்தார் நான் அதை சொல்லிவிட்டு இங்கே சொல்லுகிறேன் கன்னியாகுமரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ஒரு சம்பவத்தை நான் என்னால அன்பு என்று சொல்வது எவ்வளவு பெரிய காரியம் அதாவது கிறிஸ்துக்காக மறிக்கிறது கிறிஸ்துக்காக வாழ்வது மர கற்பதையின் வழியே நடக்கிறது தான் இந்த அம்மா இவரு மேரேஜ் ஆகி அந்த அம்மா கன்சு அவர் வெளிநாட்டில் போய்விட்டார் டெல்லி நாள் வந்தது இவர்கள் இங்கிருந்து அப்போ கடித கடிதம் டெலகராம்தான் போன கிடையாது அப்போ இங்க இருந்து தெரியப்படுத்தினார்கள் இந்த டெலிவரி நேரத்துல கூட இருந்திருந்தால் எனக்கு ஒரு ஆறுதலா அப்போ அவருக்கு எனக்கு லீவு அவர் ஒரு பக்தி உள்ள ஒரு ரெண்டு பேரும் ரொம்ப மாசமாயிருந்தவர்கள் அப்போ அவர் அங்கிருந்து ஒரு டெலகரை அடித்தார் இந்த வசனத்துல போட்ட அடித்தார் ஒவ்வொரு அன்பு பயத்தை என்னிடத்தில் வைத்திருக்கிற அன்பு மாத்திரம் தேவனிடத்தில் அன்பாயிரு அந்த அடிப்படையில அந்த டெலகரான் அடித்தார் நல்லாமலை என்ன பதிவு பண்ணியிருந்தால் யோவான் நாலு பதினெட்டு என்று பதிவாகிவிட்டேன் ஒன்று யோகான் நாலு பதினெட்டு என்கிறது வெறும் யோகான் போற்றது வந்த மாத்திரத்தில் அதை படித்தால் படித்தவுடனே இறந்து போனால் அன்பு ஒரே அன்பு வேற என்ன எழுதியிருக்கீங்க ஐந்தாம் நாலாம் அதிகாரம் ஐந்து புரிசு உனக்கு இருக்கிறவர் உனக்கு தான் அவர்கள் அவர் மேல் வைத்திருந்த அன்பு பேரும் இணைமதியா அன்பா இருந்தது அருமையான தேவருடைய பிள்ளைகளே அன்பு என்று சொல்லும்போது ஒரே உயிர் இங்கே நம்முடைய கன்னியாகுமரி ஜில்லாவில் நம்முடைய விசுவாசியுடைய பெற்றோர் இரண்டு பேரும் இருந்தார்கள் அவர்கள் அந்த காலத்தில் கொஞ்சம் இருங்க ரெண்டு பேரும் பேசிக்கொள்வார்களா அவர் சொல்லி இருக்கின்றார் அதாவது போயிட்டா நல்லது நான் தான் ரெண்டு பேருக்கும் அடிக்கடி பேச்சு வந்து கொண்டே இருந்தேன் ஒரு நாள் அவர் பெரியவர் மறிச்சு மறிச்சபோது பிள்ளைங்களெல்லாம் வந்தாங்க வந்தி எல்லாம் ஏற்பாடு அடக்கத்துக்கு கொண்டு போக கொண்டு போகிற நேரத்துல நம்முடைய விசுவாசி அவங்களுக்கு ஒரு பையன் அவரு இடத்துல சொன்னாங்க அந்த அம்மா எப்பா நீ போயிடாத ரெண்டு நாள் இருந்துட்டு போப்பா இருக்கு சொல்லி சொன்ன இல்லமான உடனே போக மாட்டேன்னு சொல்லி அடக்காளே போயிட்டு வீட்டுக்கு வந்தால் வந்தபோது அந்த அம்மாவும் மரித்து பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே நாளையில மறுச்சிட்டாங்க இணைபெரியாத அன்பு மனித அன்பு இப்படி இருக்குமான தேவன் நீ எப்படி இருக்கு எப்படி இருக்கா அருமையான தேவன் எப்படி கிறிஸ்து அன்பு நெருக்கிய வுகிறதா சில சில காரிய பயம் உண்டாகிறதா வீட்டிலே ஏற்றுவிட மாட்டேன் சொல்ல தர மாட்டேன் அப்படி இப்படி பயம் இருக்கிறேன் வீட்டுக்கு கோயில் கொண்டிருந்த அளவுக்கு சாப்பாடு தர மாட்டேன் இதெல்லாம் சொல்லுவேன் அன்பு தேவங்களோட அன்பு கம்மியா குறையா இருக்கிறதுனால பய பயத்தினால ஒதுக்கி பிடிக்க முடியும் பிள்ளைகளை கொண்டு போட்டாலும் அவர் மேலேயே நடிக்க பக்தர்களை போல இந்த வாழ்க்கை அன்பு நம்மை நெருக்கி ஏவட்டோம் சொன்னது போல நாமும் சொல்லுவோம் இடுக்கங்கள் வந்தாலும் சரி அதன் மரலாம் மாட்ட மாட்டேன் பூரணமான அன்பு எனக்குள்ளே இருக்கிறது என்று கண்ட வார்த்தை சொல்ல மூன்றாவது ஒன்று பனிரெண்டாவது வாக்கிய உன் இளமையை குறித்து ஒருவனி பண்ணாத நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியான சொல்லி இருக்கிறது ஆறு காரியங்களில் இருக்கிற ஒன்று என்னது அன்பு கலையில விசுவாசிக்கு மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணுமா மாதிரியா இருக்கு இவன் வந்து கிறிஸ்துவ மிகவும் அன்புள்ளவர் அந்த தீமத்தை இளம் பிராயமாக வாரிபமாக இருந்திருக்கிறார் ஆன அப்படின்னாலே பெரு பவுல் அங்கிருந்து நடந்து பார்க்கிறோம் நீ கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பில் அவர் அந்த அன்பில் தான் கட்டப்பட்டு சிறையில் இருக்கின்றார் இல்லை நான் பேச மாட்டேன் என்னை பிரசங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா உடனே விட்டுருவாங்க நீ கிறிஸ்துவின் அன்பில் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கிறவர்கள் வாழ்க்கையை பார்க்கின்றவர்கள் அதாவது எந்த நிலையிலும் அன்பை விட்டு பிரியவாத ஒரு தேவை ஊழியக்காரன் என்று எண்ணுமடியாக உன்னுடைய வாழ்க்கை இருக்கட்டும் சொல்லுகிறது நாம் இங்கே பார்க்கிறோம் இங்கே அதாவது இரண்டாவதாக நான் பார்த்தோம் அந்த கிறிஸ்து அன்பு என நெருக்கி ஏவுகிறது என்று சொன்னார் வாழ்க்கைகளை கிறிஸ்து எவ்வளவு பெரிய பாடுகள் ஏற்பட்டாலும் சரி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் குறைவுகள் ஏற்பட்டாலும் சரி அன்பை விட்டு என்னை அன்பு என்றால் என்றால் அவருக்கு பிடித்தமான இருந்தாலும் தான் அவர் இருக்க முடியும் அண்டவராகி ஒருவர் பிரண்டாக அதாவது நண்பனாக அவர் மேலே சாய்ந்து கொண்டு எப்படி அவரோடு கூட நடக்கிறவராக இருக்க வேண்டும் என்றால் அவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட செயலி அடைய வேண்டும் கிறிஸ்தவனுடைய அன்பு ஒரு வருடத்தில் என்றால் ஒருவர் கிறிஸ்தவ அன்பு பாராட்டுகிறான் அவன் எப்படி இருக்கணுமா சங்கீதக்காரன் எழுதுகிறார் கனித்து ஏழாம் சங்கீதம் பத்தாவது வாக்கியத்து தீமையை விரும்ப மாட்டார் தீமையெல்லாம் செய்துவிட்டு அவரோட மார்பலை சாய முடியாது அவரோடு ஐக்கியமா இருக்க முடியாது அவர் நேர்மையுள்ள மகா பிரசுத்தம் தேவர் அதாவது கத்தரில் அன்பு கூறுகிற தேவ ஜனங்களே தீமையை தீமையை கற்பனை தீமையை நிற்பதே கற்ற கட்டத்தில் அன்புக்கு வருவது அவருக்கு செய்ய வேண்டிய உபகரணம் அதுதான் பிள்ளைகள் இந்த நிலையில் வாழ்கின்றார்கள் என்கிற இவர்களும் அவரிடத்தில் அன்பாயிருப்பார்கள் ஒன்றாக இணைந்து இருப்பார்கள் என்று நாம் காணுகின்றோம் அன்புள்ளவர்களாக இன்று நாம் நம்முடைய ஜெமவலைக்குள்ளே போகும் போது மார்பலை நாம் சாய்ந்து இருக்கிறதை நாம் பார்க்க வேண்டுமா நாம் அனுபவிக்க வேண்டுமா அதனுடைய வாழ்க்கையில ருசிக்க வேண்டுமா தீமை என்று தெரிகிற காரியத்தை ஒருபோதும் பார்வையிலோட எண்ணங்களிலேயோ உடைநடைகளிலோ அனுமதிக்கவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சொன்னிருந்தார் என்னை பார்ப்பதற்காக நீண்ட நாட்களுக்கு முன்னாலே அவரை பார்க்கலாம் அவரை பற்றி நமக்கு தேவ தரிசனமும் வெளிப்படுத்துகிறோம் ஒரு சபையில் உள்ளவர்கள் சின்ன பையனா இருக்கும் போதே பாருங்க ரொம்ப நாளைக்கு பிறகு தமிழ்நாட்டு அளவுல ஒரு பெரிய அவரே பேசிக்கொண்டு சொன்னார் பல ஆயிரங்கள் என்னுடைய ஆர்வனைக்கு வருகிறார் அவர் அடிக்கடி அமெரிக்கா பல நாளைகள் பேசிக்கொண்டே இருந்தார் அவர் பேசும்போது ஊழியத்தினுடைய கெபாசிட்டி என்ன அவருடைய நிலைமைகள் என்ன ஆனால் நான் விளங்குவேன் விடைகொண்ட பிறகு நான் சுருக்கமாக சில அறிவிப்பேன் முன்புள்ள சாட்சியை சொல்லுவார்கள் ஆரம்ப சாட்சிகளை சொல்லுவார்கள் நான் இன்று சாட்சி என்ன அப்படிங்கறத நான் நம்முடைய இது இருக்கணும் வர வர நம்ம இருக்கிற அந்த அந்த கிறிஸ்துவதுல நெருங்கிற நெருக்கம் சமயங்கள் அதிக நேரம் அவரோடு இருக்கிற அனுபவம் பெருந்து அப்படிப்பட்ட நிலையில இருப்பதுதான் ஊழியம் மற்றபடி தான் சத்து மீன் பிடித்து என்ன பிரயோஜனம் தான் சத்து மீன் பிடித்து என்ன பிரயோஜனம் குளத்துக்கு போயிருக்க போகும்போது அங்கே ஒரு ஒரு பாடி சத்து கிடந்திருக்கிறது அது வந்து நிறைய இவன் தூண்டில் போடுற வேலை பண்றவன் பார்த்தான் அதாவது அந்த பாடியை சுற்றிலும் மீன்கள் வந்து கூடுதலா நின்று அடித்து வரும் சாப்பிட்டான் எங்க என்னுடைய ஆத்மா நிலைமை என்ன நான் எப்படி இருக்கிறேன் என்னுடைய ஆத்மா ஆத்மா ஆமா ஆமா என்று சொல்ல சத்து தான் ஆத்மாவிலே சத்து போய் ஆத்மாக்களை ஆதாயம் என்ன பிரயோஜனம் பல்லாயிரம் கூட இருக்கலாம் அருமையான தேர்வு பிள்ளைகளே கிறிஸ்துவோடு இருப்பதே வாழ்க்கை ஆத்மாவோட கட்டினூசாலோடு வந்து வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க உள்ள இறங்கிடுவாங்க புட்டு போட்டு நடக்கிறவர்கள் நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் விளைக்காரனுடைய விளைக்காரன் ஆகுது அங்கேயே அவங்க லண்டனுக்கு முதல் முதலாக போயிருந்தோம் ஓனா குளிர் குளிர் அப்படி பண்ணுது அப்ப பிள்ளைகள் அவங்க எல்லாம் எங்களுக்கு போட்டு கையெல்லாம் கட்டி கை எதுக்கு கட்டுறதுனா காற்று உள்ள போகாதது சுடுகாடு நடந்த வேகிது இங்கே தொங்க போட்டுவான எப்படி இருக்கும் கட்டுவோம் இருக்கிறவர் யார் மனதில் இருக்கிறார்களோ அவர்களே ராத்திரி வாய்ப்புழப்பார்கள் சில அதாவது வந்துவிடும் சொல்லிவிடுவார்கள் நம்முடைய பிள்ளைகள் அங்க அங்கே சேர்ந்து தங்கிய இடங்களில் பார்க்கலாம் அம்பா ராத்திரி தூக்கத்தில் ரெண்டு அசந்த தூக்க நேரத்தில் இரண்டு படை திரும்பி படைக்கும் போது நாவிலிருந்து அந்நிய பாசை வருகிறது அன்பா திரண்டி புரண்டு தூக்கமே கேதலான் உணர்வு இல்லாமதான் உள்ளத்தில் அந்த அன்புதான் ஞாபகத்தில் அன்பினால் அது அன்புதான் தூக்கத்திலே வழிபடுகிறது என்று நான் காணகின்றான் அருமையான தேவையான பிள்ளைகளே நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது சிந்திப்போம் அன்பு உள்ள அன்பு என்னை பிரிக்காது நிச்சயத்தை எது என்ன யார் என்னை பிரிப்பது யார் பிரிப்பது அருமையாளர்கள் பிள்ளைகளை சொல்கிறேன் சாய்ந்தும் வளர்க்கப்பட்டிருந்து கடந்த வாரத்தில் திருச்சி போயிருந்தோம் திருச்சியில் எனக்கு அங்கே ஒரு ஐக்கிய ஆராயும் பல பாகங்களில் உள்ளவர்கள் திருச்சி கஞ்சாவூர் புதுக்கோட்டை அஞ்சல அந்த நாட்கள் நான் என்ன நினைக்கிற திருச்சியோடு கூட இருக்கிறவர்கள் திறமை நடந்தது திருச்சியோடு கூட இருக்கிறவர்கள் அன்று அன்பே மதுரை வந்து கார் கொண்டிருந்தார் கார்ல நேர்த்தி கொண்டு போனாரையும் மதுரையில அன்பு விறகு ஒரு வீடு கொள் சொல்லப்பட்டது கிருஸ்டோடு கூட இருக்கிறான் இல்லையிலா இரவு அந்த பிரிச்சார் மறுநாள் அதே கார்ல என்ன இங்கே கொண்டு இருக்காரு பயணம் செய்தேன்லயாத்தனமாக வைத்திருக்கிறார் நெருக்கி ஏவுகிறது எனக்கு ஜீவனாய் எனக்கு நிறைவாராய் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக கத்தலில் அன்பு கோருகிறவர்களே தீமையே தீமையவர் பதிமூண்டாம் அதிகாரம் வர்த்த விடுங்கள் அன்பு இருக்குமானால் பிறருக்கு ஒருபோதும் செய்யாது ஒருவர் பிறருக்கு தீமை செய்யவே என்று நாம் காண்கின்றோம் அப்படியே பிறர் நமக்கு எந்த தீமை செய்திருந்தாலும் சரி என்ன செய்திருந்தாலும் செய்ய கூடாது அன்பு யாரும் உள்ளத்தை நெருக்குகின்றதோ அவர்களுக்கு அப்படித்தான் இருக்கும் பழைய பாடலின் சொல்லி இருக்கின்றது நீ வழி நடந்து போகும்போது உருடைய பகைவனுடைய கழுதையாவது எருதாவது ஒரு தொடர விழுந்து கிடக்கிறது என்று சொன்னால் நீ பாட்டு நிச்சயமா போகாது அதுவே சேர்த்ததை சூத்தி முடிந்த நமது மேல் அன்பில்லாவிட்டால் அவருக்கு வந்திருக்க முடியாது அவர் நமது மேல் வைத்திருந்த அன்பினாலே தான் அந்த சொற்கலோகத்தை விட்டுவிட்டு அந்த அருமையான சொகுசுவாளுக்கு அந்த புன்னகையான அப்படிப்பட்ட ஒரு ராட்சத்தை விட்டுவிட்டு இந்த புலகத்தை இறங்குவதனுடைய காரணம் என்ன திருசு நமக்காக மறித்தால் என்ன வழிப்பட்டது தேவ அன்பு வழிபட்டாள் அதாவது தேவ அன்புடையவனாக இருந்தால் பொல்லாப்பு செய்ய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது அரபடி அறிவி பொல்லா என்றால் பொல்லாத எண்ணங்கள் பொல்லாத கிரியைகள் எதுவும் நம்மிலே இருக்கக்கூடாது அப்படி என்றால் இன்னும் நான் கிறிஸ்துவ அன்பை பெற்றிருந்தாலும் அன்பிலே பூரணப்படவில்லை அறகுறையான ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கின்றது அன்பு கூறுகின்றவர்களே தீமையை விடுங்க என்று வேதம் சொல்கிறது அப்படி என்றால் கிறிஸ்துவோட அன்பில் நாம் குறைபட்டு இருக்கிறோம் என்று அர்த்தம் அதாவது கிறிஸ்துவோட செய்யணும் என்று இரண்டையும் பண்ணினால் கிறிஸ்துவோட அன்பிலை குறைபட்டு போய்விடுவோம் என்று வேதம் சொல்கிறது ஒன்று நான்காவது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அன்பு திரளான பாவங்களை ஒருவர் பாவத்தை ஒருவர் தோண்டி காண்பிக்கிறது இப்படியாக பிடியாக முன்னாலும் சொல்லுகிறதுக்கு வராது அன்பு என்ன செய்வோம் திரளான பாவங்களை மூடும் இந்த இதனை கிறிஸ்து அன்புடையவர்களாயிருந்தார் அன்புடையவர்களாக நாம் இருப்போம் என்றார் பாவங்கள் பிறருடைய பாவங்களை மூடுகிறவர்களாக இருக்க வேண்டும் பிறருடைய தோண்டி காட்டக்கூடாது என்ன செய்யப்படும் தேவன் கவனித்து கேட்பார் அவர்களுக்காக ஞாபக புத்தகம் நாலு பேர் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கே தேவன கவனிப்பார் என்ன பேசுகிறார் என்னுடைய அன்பை பற்றி பேசுகிறார்களா என்னுடைய தியாகத்தை பற்றி பேசுகிறார்களா என்ன பேசுகிறார்களா பிறருக்கு போலாக செய்து பிறருடைய பாவங்களை தூண்டி காட்டுறோயா பிறருடைய பாவங்களை நான் மூட அன்பு பாவங்களை மூடும் என்று வேதம் சொல்கிறபடி நான் நான் சொல்றேன் நான் தேவனிடத்தில் அன்பு கூடத்தான் செய்கிறேன் நான் தேவனத்தில் அன்பு கூடத்தான் செய்கிறேன் தேவனத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யான் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவையை எப்படி அன்பு கூறுவா எப்படி அன்பு கூறும் என்று கேட்கின்ற அன்றைக்கே சபைகளுக்குள்ள பிரச்சனைகள் இருந்திருக்கிறது என்று நாம் காணும் அருமையான தேவண்ட பிள்ளைகளே கண்ட சவரத்தில் அன்புகிறாதவன் காணாத தேவண்டத்தில் அன்பு உரமாட்டான் கண்டசோரத்தில் அன்புகிறாதவன் தேவ் காணாத தேவன எப்படி அன்பு கூறுவான் என்று கேள்வி கேட்கப்பட்ட பிள்ளைகளே தன்னிலே தேவ அன்புண்டாய் அன்பாயில் கற்பனை கை கொள்வதே அம்மையா தேவை விட்டு விளக்குவதே அம்மியா பாவங்களை மூடுவதே அன்புனா எந்த சத்தியர் வந்தால் காரிகளுக்கு சவால் விடுவோம் என்ன பிரிப்போம் என்று பெருவ சொல்லத்தை மனதிலே கொண்டு நாம அவனமாக மாறி மாறி தேவையான மாறுவோம்